சொல்லுங்க என்ன சொல்லி சொல்லுங்க ஐயாண்ணா இப்ப வந்து நம்ம ஒரு செயல் நல்லா செய்யணும் அப்படின்னா இந்த உலகத்து ஏதாவது ஒரு செயலை செய்யணும் நம்ம வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் ஆமா ஆரோக்கியமா இல்லாத ஒண்ணும் செய்ய முடியும் நல்ல திட நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் ஆரோக்கியத்தோட இருக்குன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தா இருக்கணும் அதுக்கு தேவையான சக்தி வேணும் சக்தி நம்ம உயிராற்றல் இருக்கணும் இந்த நம்ம உடம்புல உயிர் இருந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும் அந்த உயிரை எப்படி வளர்க்குறது பாதுகாக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கணுங்கா அது தெரியாமல் இருந்தா நம்ம உடம்பை பாதுகாக்க முடியாது நம்ம உடம்பு நல்லா ஏங்கள்னா நம்ம உலகத்தில் எந்த ஒரு செயலும் சிறப்பாக செய்ய முடியாது ஆனால் இப்போ எல்லாமே ஆரோக்கிய குறைவாட இருக்கிறோம் இப்போ இந்த அடிப்படை விஷயமான அந்த உடம்பை எப்படி உயிரை பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்காத கல்வி கல்வி இல்லைங்கயா இது முதல்ல ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பேஸ் பண்ண ஸ்ட்ராங்காக மற்ற விஷயங்கள் எதையுமே நம்ம சிறப்பாக செய்ய முடியும் அற்புதமா சொல்லியிருக்கீங்க முதல்ல கல்விங்கிறது முதல்ல உயிரை பாதுகாக்கிறதுக்கும் உயிர் தங்கியிருக்கிற உடலை பாதுகாக்கிறதுக்கும் அது அழியாமல் இருக்கிறதுக்கும் சொல்லி முதல் கல்வி அப்புறம் அது மாதிரியே தன்னை மாதிரியே இருக்கிற உயிர்களை தன்னுடைய அப்பா அம்மா தன்னுடைய உறவு குடும்பம் எல்லாரையும் எப்படி பாதுகாக்கிறது ஏன்னா தான் உடம்பை பாதுகாக்க கற்றுக்குறோம் தான் குடும்பத்தில் உள்ளவங்க உடம்பெல்லாம் பாதுகாக்க கற்றுக்குறோம் அப்புறம் தான் கூடவே இருக்கிற உயிர்களை எல்லாம் பாதுகாத்து கற்றுவோம் இதையெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு படிச்சுக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் பூமியில் பொருள்களை கண்டுபிடிக்கிறதோ அதை பயன்பாட்டுக்கும் வரணும் நான் செத்து போகிறது மாதிரி ஒரு உடம்பு வச்சுக்கிட்டு நோயோடு ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு நான் கார் வாங்கி என்ன பிரயோஜனம் ஏரோப்ளைன் வாங்கி என்ன பிரயோஜனம் செல்போன் வாங்கி என்ன பிரயோஜனம் நான் நோயாக இருந்து எதையுமே அனுபவிக்க முடியாமல் நான் செத்து பார்ப்பேன் ஆக செத்து போகாமல் இருக்கிறது முழு ஆரோக்கியத்தோடு இருக்கிறது சொல்லிக் கொடுக்குறது முதல் கல்வி அதை முழுமையாக சொல்லிக் கொடுக்கணும் அப்போ அதை வந்து கற்றுக்கிட்டு இப்ப முடியும் அதுக்கப்புறம் தான் இந்த புற உலகத்தில் உள்ள கருவிகள்லாம் கையாளவே முடியும் முதல்ல அந்த அடிப்படை கல்வியை கற்றுக் கொடுத்தது முதல்ல தமிழ்மொழி தான் மருந்துங்கிற ஒன்று வேணவே வேணாம் உடம்பை பத்திரமா வச்சுக்க முடியும்னு சொல்லிக் கொடுத்தது தமிழ் கல்வி செத்து போகாமலே இப்படி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தது தமிழ் கல்வி இந்த கல்வி வந்து மருந்தே உணவு உணவே மருந்து அப்படின்னு சொல்லிக் கொடுத்தது மருந்தனை வேண்டாம்னு சொல்லிக் கொடுத்தது தமிழ் கல்வி உற்பத்தி பண்ணுற உணவே மருந்தாக போகும் அப்படின்னு சொல்லி தான் மருந்தே உணவு உணவே மருந்து அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உணவை உற்பத்தி பண்ணணும் அந்த மாதிரி உணவு தான் மருந்தாவே மாறி உடம்பை காக்கும் அப்படிங்கிறதாக உணவே மருந்தா இருக்கும் உணவேதான் மருந்து அதனால மருந்துன்னு ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த மொழியும் தமிழ்மொழி தான் அந்த இடத்தை நோக்கி அந்த சாகா கல்வியை நோக்கி உடம்ப அழியாம பாதுகாக்கிறது எப்படி அப்படிங்கிறது நம்ம கத்து கொடுக்கணுங்கிற அடிப்படையில தான் நம்ம வந்து இந்த தமிழர் வளர்மையை எடுத்துருக்கோம் சரியா அதனால இந்த தமிழர் கல்வியை பண்பாடு முடிந்த கல்வி எல்லாம் கடைசியில் ஒரு காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க என்னுடைய இது வந்து முதல்ல இதுதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உயிரே இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது உயிர் உடம்பு போட்டு போன செய்ய முடியாது அப்ப அதை மாதிரி வைக்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் மற்ற வேலையை தெரிஞ்சுக்கணும் மற்ற விஷயங்கள்ன்றது என்னுடைய கருத்து அவங்க கருத்தை மாறல நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சாகா கல்வியாக தான் முதல்ல கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க அல்லது உடம்பு அழியாத கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் தான் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லோரும் இப்போ வந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதை கதை விரும்புவனா ஹெலிகாப்டர் ஓட்டுற விடும்போனா ஒரு மாதத்துக்கு ஒரு எழுபது சம்பளம் வாங்குறத விரும்புவனா ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து நீ எதுவுமே செய்யாமல் உடம்பை வந்து நோய் இல்லாமல் பாதுகாக்க முடியும் இதுக்காக ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துரு நான் சொல்லி கொடுக்குற பாடத்தை கேளுனா கேட்பானா இன்றைக்கி அவனுக்கு சோறு வேணும் அவன் குடும்பத்தை காப்பாற்றணும் ஊர் உலகத்தில் அவன் செல்போன் வேணும் அவன் வந்து மோட்டார் சைக்கிளில் போகணும் அல்லது காரில் போகணும் உலகத்தில் உள்ள மக்களோடு முதல்ல சேர்ந்து வாழணும் அதில் தான் அவன் இப்போ பண இல்லட்டான் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு நம்ம வந்து பிரெயின் வாஷ் அதாவது மூளைச்செலவு செய்யப்பட்டிருக்கோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ணுன்னாலே பணம் வேணும் அப்போ பணத்தை நோக்கி இளைஞர்கள் போகும்போது முதல்ல பணத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு பாதுகாப்பான வழியாக நம்ம வேளாண்மையை தேர்ந்தெடுத்துருக்கிறோம் ஏன்னா இந்த தமிழர் வேளாண்மை முறை மூலம் உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் மிக அற்புதமான தரத்தோடு உலக தரத்தில் முதல் தரமாக உலக தரம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா அதுல முதல் தரமான உலக தரமா நம்ம தமிழர் வேளாண்மை முறை மூலம் உற்பத்தி செய்யப்படுற பொருள்கள் இயற்கை வேளாண்மையை பத்தி நான் பேச வரல நவீன வேளாண்மை பத்தி பேசல தமிழர் வேளாண்மை முறைன்னு ஒண்ணு இருக்குன்னு நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் அந்த முறையை தான் நான் வெளியில கொண்டு வர விரும்புறேன் அந்த முறையில உற்பத்தி செய்யப்படுற பொருள்கள் ஒரு உண்ணப்படும்பது நுகர்வு பொருளாக போகும்போது உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கும் அது வந்து உயிரையும் உடலையும் பாதுகாக்கிறதா இருக்கும் அதுக்கு வந்து உலகத்திலேயே மிக அதிகமான விலை உள்ள பொருளும் விலையையும் கிடைக்கும் அப்போ இவன் தனையை தன்னுடைய உடலையும் உயிரையும் பாதுகாக்கிற பொருளை உற்பத்தி பண்ணிப்பான் அடுத்தவங்க கொடுக்கும்போது அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த உணவுப் பொருளையும் தரமுள்ள பொருளை கொடுக்குறோங்கிற ஒரு பெருமை கிடைக்கும் கர்வம் இருக்கும் அதுக்கு மிக உன்னதமான பொருளும் கிடைக்கும் இப்போ இவனுடைய பணத்தேவையும் குணமாகுது நிறைவடையுது தன்னுடைய உடலையும் உயிரையும் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வளர்க்குறதுக்கும் கற்றுக்குறான் உலகத்தில் உள்ளவங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கும் இந்த முறை மூலம் கற்றுக்குறான் அதனால தான் நான் வேளாண்மையை முதல்ல எடுத்துருக்கிறேன் இதில் என்ன இளைஞர்கள் நிறைவடைஞ்ச பிறகு உண்மையிலேயே நம்ம அந்த தலைப்பை தொடுவோம் உயிர் அழியாமல் பாதுகாக்கிறது எப்படி உடலை நோய்கள்லிருந்து மீட்டு எடுக்கிறது எப்படி நோய்கள்லேருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு அப்புறம் சாகாத கல்வின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் கூடி பார்த்து அதை கண்டுபிடிக்க தான் சரி இப்ப பல பிரச்சனைகளுக்கு நம்ம சேர்ந்து தீர்வு கண்டுபிடிக்கலையா பல அறிவியல் பொருட்களை கண்டுபிடிக்கலையா அந்த மாதிரி நம்முடைய முன்னோருடைய கல்வியும் நம்ம நிச்சயமாக கண்டுபிடிப்போம் அது நிச்சயமாக வெளியில் கொண்டு வரும் சரியா உங்களுடைய ஆதங்கத்துக்கு நன்றி நிச்சயம் நம்ம அதை கண்டுபிடிப்போம் சரியா நன்றி